அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என் நம்முடைய உள்ளம் எப்பவும் அமைதியில ஆழ்ந்திருக்க வேண்டும் அதற்கு இப்பொழுது வெகுழாமை என்கிற அதிகாரத்தின் மூலம் கோபப்படாமல் இருப்பதனுடைய பற்றி சிந்தித்து வருகிறோம் கோபப்படுறதுக்கு சரியான காரணம் இருந்தாலும் அறிவின் கீழ் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் பேராசையும் பெரும் எதிர்பார்ப்புகளும் தான் கோபத்துக்கு காரணம் இந்த அடிப்படையில் நான் முதல் குரலுக்கு அர்த்தம் சொல்கிறேன் இப்போ தன்னை காட்டிலும் சாதாரணமாக இருக்கிற ஜனங்கள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தாமல் காப்பாற்றவன் தான் சினத்தை காத்தவனாவான் செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் நம்ம கோபம் எங்க எடுபடுமோ அங்க கோபத்தை காட்டாமல் இருக்கிறது தான் கோபம் இல்லாம இருக்கிறவன் சினத்தை காப்பான்னு சொல்றார் தன்னுடைய அறிவையும் மன அமைதியையும் அழித்து விடாமல் பாதுகாக்கிறவன் அர்த்தம் செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என் நமக்கு சமமாக இருக்கிறவர்களிடத்துலையும் நமக்கு மேலாக இருக்கிறவர்களிடத்துலையும் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை கோபத்தை வெளிப்படுத்தினாலும் பிரயோஜனம் இல்லை கோபத்தை தடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை காக்கின் எண் காவாக்கால் எண் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவர்கள்ட்ட காமிச்சால் அவர்களும் திரும்ப கோபிப்பார்கள் மேலே இருக்கிறவர்களிடத்துல காமிச்சோமானால் கோபத்தை காமிச்சோம்னா நம்ம வாழ்க்கை போயிடும் இல்லை கோபத்தை தடுத்தாலும் சரி உன்னோட கோபத்தை காட்டுறதுனால ஒண்ணு பிரயோஜனம் இல்லை கோபத்தை தடுத்தா எல்லா இடத்திலும் அதாவது பொருளாதாரத்திலும் பல்வேறு விதமான தன்மையிலும் உனக்கு கீழ்ப்பட்டவனிடத்தில் கோபத்தை செலுத்தி ஒரு பிரயோஜனமும் செல்லிடம் அல்லிடம் அப்படிங்கிறது கோபம் வந்து வெளிப்பட்டு தீமை விளைவிக்கக்கூடிய மெலியோரையும் சாதாரண ஜனங்களையும் சினத்தால் துன்பமடையாத ஒப்பாரையும் மிக்காரையும் குறித்தது செல்ற இடம் செல்ல முடியாத இடம்னு அர்த்தம் அல்லிடம் ஓன் கோபம் செல்லுபடி ஆகாது அங்கே இங்கே ஆகும் ஆனால் கோபம் செல்லுபடி அவனுக்கு கெடுதல் உனக்கும் பாவம் வரும் உன்னோட கோபம் செல்லுபடியாகாத இடத்துக்கு போனால் உனக்கு தான் கெடுதல் அப்படின்னு அர்த்தம் சினம் காக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா மனசுனாலேயும் பேச்சுனாலையும் செயல்னாலையும் மற்ற உயிர்களுக்கு கஷ்டம் கொடுக்காதபடி நடந்துகிறது பிற உயிருக்கு தீங்கு நிகழாதபடி அடக்கத்தோடு இருக்கிறது இதை இப்படிலாம் சொல்கிறது உண்டு சினம் காத்தல்னா என்ன தன் மனத்தால் சொல்லால் பிற உயிர்க்கு தீங்கு நிகழாதபடி அடங்குதல் சினம் வரினும் பொருத்தல் என்றும் சினம் தோன்றாதபடி பாதுகாத்து கொள்ளல் என்றும் பொருள் கொள்க அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கோபம் வந்தாலும் பொறுத்துக்கணும் கோபமே வராமல் பார்த்துக்கிறதும் நல்லது அப்படின்னு அர்த்தம் நமக்கு சமமாக இருக்கிறவங்ககிட்ட கோபப்பட்டால் அவரும் கோபப்படுவார் நமக்கு மேலே இருக்கிறவங்கள்கிட்ட கோபப்பட்டால் நமக்கே கெடுதல் வரும் ஆகவே அவங்ககிட்ட கோபம் தோன்றாது தோன்றினாலும் உள்ள அடக்கத்தால் தான் இருக்கும் அது வலியவர் மீது கொள்ளும் கோபம் இம்மையில் தீமையையும் மெலியவர் மீது செய்யும் கோபம் இருமையிலும் தீமையை தரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் அதாவது நம்ம காட்டிலேயும் மேலே இருக்கக்கூடியவங்களிடத்துல கோபப்பட்டோம்னா இந்த உலக வாழ்க்கையில் நம்ம சுகத்தை அனுபவிக்க முடியாத துக்கம் கிடைக்கும் நம்ம சாதாரணமாக இருக்கிற ஜனங்கள்கிட்ட நம்ம கோபத்தை வெளிப்படுத்தினா இந்த வாழ்க்கையிலும் துக்கம் வரும் பாவத்தினால் அடுத்த ஜென்மாவிலையும் துன்பம் வரும் ஆகவே எப்போவுமே தன்னை காட்டிலும் சாதாரணமாக இருக்கிற ஜனங்களிடத்திலேயே கோபத்தை வராமல் பாதுகாக்கணும் ஒரு துறவிக்கு அது ரொம்ப முக்கியமாக சொல்கிறார் தன் அறிவினாலும் அருளாலும் தடுத்து பாதுகாப்பானாக தன்னுடைய புத்தி இறக்கத்தினால கோபத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிறார் தன்னுடைய கோபம் அதற்குரிய பயனை தருமிடத்தில் தன்னை காட்டிலும் தவ குறைந்தவரிடத்தில் அந்த கோபத்தை எழாதவாறு அறிவின் துணை கொண்டு தடுத்து தன்னை தவத்தால் பாதுகாத்து கொள்பவன் அருட்தவத்தோடு கூடிய அறிவினால் தன்னை நன்கு பாதுகாத்து கொண்டவன் ஆவான் கோபம் எடுபடாவிடத்து தன்னை காட்டிலும் தவ வலிமை மிக்கவரிடத்தில் அக்கோபத்தினை தடுத்து பயன் தடுக்காவிட்டால் பயன் என்ன தடுக்கணும் தான் அர்த்தம் ஆகவே இந்த குரட்பாவின் பொருள் இது இறைவனுடைய அருளால் நாம் நம்மிடத்திலே தோன்றுகின்ற ஆசைகளை எதிர்பார்ப்புகளை அறிவின் துணை கொண்டு செறிப்படுத்தி கோபம் வராமல் நம்முடைய மனதை பாதுகாத்து அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்வோமாக திருவள்ளுவருடைய திருவருள் நமக்கு துணை புரியட்டும் செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்